எந்த தொழிலாயிருந்தாலும் அந்த தொழில பக்தி கொள்வார் நந்தனார் அருமையா அந்த தொழில் வெறும் இந்த தோல் அவற்றை எல்லாம் பண்படுத்தி கொடுக்கறது கோரோசனை தயார் பண்ணி கொடுக்கிறது இப்படித்தான் வச்சிருந்தார் ஆனால் அந்த தொழில் புரிந்தும் கூட ஆனால் நாளை போவேன் என்று சொல்லி அருமையா நடராஜ் பெருமாளு அன்பாயிருந்தார் சொல்லுமா அதனால செய்யற தொழிலுக்கும் பக்திக்கும் சம்பந்தம் இல்லை எந்த தொழிலானாலும் இருந்தாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னியசீர் சங்கரந்தாள் மரவாமை பொருள் என்றே கேட்கல என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டால் கோலத்தினால் என்ன பக்திக்கு எக்கோலம் கொண்டாலும் மன்னியசீர் சங்கரந்தாள் மரவாமை பொருள் என்று சொல்வது போல எங்கே இவர் அருமையா உழவு தொழில் செய்தாரியும் நல்ல மெய்ப்பொருளை அடிந்துணர்ந்தார் விழுமிய வேளாண் குடிமை வைப்பனைய மேன்மையினார் மானக்கஞ்சாரனார் அவருடைய பெயர் திருப்பெயர் மானக்கஞ்சாரர் அருமையான பேர் அவர் இந்த இறைவனிடத்தில் அன்பு செய்தோடு அடிவரிடத்தின் தாழ் பணிவோம் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய்ப்பணி செய்வோம் என்று நம்முடைய குறிக்கோள் பகர்கிறார் என்னுடைய குறிக்கோள் என்னென்ன பெருமானே எங்களுடைய எதிர்கால வாழ்க்கையிலே எங்களுக்கு கணவராக வாய்ப்ப வேண்டும் என்றால் நல்ல திருவுருள் துறையுடையவர்களாக இருக்க வேண்டும் அதுதான் எங்களுக்கு முதல் தகுதி முற்றிலும் தகுதி அதுதான் உன்னடியார் தாழ் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரேயும் கணவராவார் எனவே எங்களுக்கு கணவன்மா இருக்கக்கூடிய தகுதியே வலிமை உடையது சொன்ன அருமையான பாடல்கள் எனவே இவர் அந்த பெருமாண்டத்தில் அன்பு இருப்பதோடு கூட பனி உடைய வடி உடையார் அந்த வடிவே அவருடைய வடிவம் பார்த்தீங்கன்னா பார்த்தா அவர் தானே தலைவராக இருந்தார் தானே தலைவராக இருந்தால் அந்த கம்பீரமா இருந்து எவ்வளவோ பெரிய அந்த சேனைக்கு தலைவனா இருக்கணும்னு சொன்னா அந்த உடல் வலிமை உள்ள வலிமை அவருடைய முக அந்த அமைப்பு அந்த போர்க்கோலத்திலேயே இருக்கணும் போர்க்கோலம் ஐயா வந்து இருக்கிறதுனால போர்க்கோலம் ஞாபகத்துக்கு சொல்லுவதாலே ஞாபகத்துக்கு போர்கோலம் செய்து விட்டார்க்கு உயிர் கூடாது அங்கு போக போர்கோலம் தார்கோல மேனி மைந்த என் துயர் தவிதி கடிதின் என்றான் போய் தம்பி கேக்குறான் அண்ணா மூத்தண்ணா தான் நம்ம சொன்னால் கேட்கல அறவுணர்வுல வரல நீங்கள் அடுத்த அண்ணா நீங்கள் அரவுணர்வுடையவர்கள் அதனால் தானா நான் வந்து மூத்த அண்ணா விட்டுட்டு வந்தேன் நீங்களும் என்னோட வந்துருங்க அண்ணா என்று போய் கும்பகர்ணனை அழைக்கிறான் யாரு மூணாவது தம்பி ரெண்டாவது தம்பி பேசுகிற வேணாண்டராஜா வேணா பால் ஒரு பக்கம் தமையன் பால் அன்பு இன்னொரு பக்கம் தம்பி பால் இருக்கிற அற ரெண்டும் கலந்து பேசுகின்ற பேச்சு கும்பகர்ணன் சிங்கமா நான் கும்பரண மாதிரி ஒரு பாத்திரம் கிடைக்குமா கிடையாது அவ்வளவு அதுல இந்த பாட்டு எல்லாரும் சொல்ற பாட்டு ஒரு ஆள் நீர்கோல வாழ்வை பின் என் போர்கோலம் செய்து விட்டார்க்கு உயிர் கோடாதங்கு போயே என்டா தம்பி கேவலம் இன்னைக்கு இருந்து நாளைக்கு செத்தாலும் போயிச்சு இதுக்கு போய் ஒரு பதவியா இலங்கை பதவியா அது இன்னைக்கு நீர்கோலம் வாழ்விடா தண்ணியில போடுற கோலம் மாதிரிடா அப்படின்னா இதை கருதி இன்னைக்கு கூடடா நான் போர்க்கு வரும்போது தம்பி இங்க வாப்பா என்ன அப்படின்னு என்னடா பட்டன் இப்படி மேல போட்டுட்டு இப்படி எல்லாம் பொண்ணு என்று அப்படி இருக்கணும் கையில வாள் எப்படி படி என எப்படி பிடிக்கிற அப்படிப்பட்டா போர்கோலம் செய்து விட்டார்க்கு உயிர் கூடாதங்கு போயின் அப்படி செய்தான் வாப்பா அவனை விட்டு எப்படிப்பா போவேன் ஆனால் நீ எடுத்துக்கொண்டு வந்த முடிவு முடிவு நல்ல முடிவு தார்கோல மேனி என் துயர் தவிர்கோல மே ராபராணி மட்டும்பா நீ செய்த முடிவு நல்ல முடிவு இப்ப ஒரு பக்கம் தம்பி இன்னொரு பக்கம் தமையன் இடை நின்ற ஒரு குருவம் கும்பகர்ணன் எவ்வளவு அருமையான பண்பாட்டை நிலைக்கல் ஆக இந்த போர்கோலம் வந்த போது திடீர்னு போர்கோலம் செய்து விட்டா இருக்கு ஒவ்வொரு நாளும் வரும்போது கூட தம்பியை பார்த்துட்டு உடம்பு ஏ தம்பி அந்த கையில சரியா பொல்லையே பட்டன் பிள்ளைய அந்த வால் நிறைய நுண்ணியில் நல்லா தீட்டி அமைச்சுட்டே அதை பிடிக்கிறது நல்லா பிடிப்பா என்று போர்கோலம் செய்து விட்டார் சிவம் ஆகவே இவருடைய அந்த தானை தலைமை பகுதி இருக்குது போர்க்கோல பதிவு அதனால ஆனாலும் வடிவு எப்படின்னா பணி உடைய வடிவுடையார் அந்த திருவுருவத்தை பாத்தீங்கன்னா பணிவுடையம் இன்சுலநாதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற திருவள்ளுவர் எத்தனையோ நீங்க மைனி போட்டுக்கலாம்டா காதில் கடுக்கெல்லாம் போட்டுக்கலாம் அந்த காலத்துல கையில எல்லாம் வாட்டி மோதலாம் போட்டுக்கலாம் அதெல்லாம் விட ஒரு அணி கலட்ட வேண்டாத அணி எந்த இதுக்கு எந்த இதுக்கு யாருக்கும் பயப்பட வேண்டாத எங்க வேணாலும் தெருவளியிருக்கலாம் ஒரு பய அசைக்க முடியாத அணி அது என்ன பணி உடையன் இன்சுலன் ஆதல் ஒருவர்க்கு அணி நல்ல பெரியவர்களை காணுகின்ற பொழுது எல்லாம் பணிவும் பேசுகின்ற பொழுது இனிமையான சொல்லும் இதுதான்டா நல்ல நகை இந்த நகை விலை ஏறாதுடா இறங்காதுடா இருபத்தி ரெண்டாவது வந்து போய் கொடுக்கணும் இல்ல பத்தர் ஒண்ணு ஏமாத்த முடியாதுடா அப்படிப்பட்ட நகைடா இது மற்ற பிற அணி அல்ல அணி அல்ல பனி உடைய வடி உடையார் அந்த அணி அடிந்தவர் ஆம் இவர் பணியின் ஓடும் பணி மதியின் அணி உடைய சடைமுடியார்க்கு ஆளாகும் பதம் பெற்ற தனிவில் பெரும் பேருடையார் பெருமானத்தில் அன்பு எப்படியோ அதே போல பெருமானுடைய அடியுடத்திலும் அன்புடைய விடலாம் கடல் சார்ந்த துணி உடைய தொண்டற்கே ஏவல் செய்யும் தொழில் பூண்டார் ஏதேனும் அவர் பார்க்கும் போது ஒரு அடிவரை பார்த்து அவருக்கு ஒரு பணி செய்தா நினைப்பார் ஒரு பணி கையில ஒரு பையன் எடுத்துட்டு வந்தார் வேலூர் போகுதா அதை அடியு எடுத்துட்டு வரேன் அடியான வரேன் என்று ஏதேன்னு அந்த அடியவர் இருக்கட்டும் தொண்டு செய்தா தேவலாம் அப்படிப்பட்ட என்ன முடையவரா இந்த அருமை பெரியவர் இப்படி இருப்பவர் ஈரில் பெரும் திருவுடையார் யாவையும் நேர்கூறுவதன் முன் அவர் நம் குறிப்பர் இந்த கொடுத்துள்ளார் கொடுக்கிறது எப்படி கொடுப்பாரு கேட்டீங்கன்னா கேட்டு கொடுக்கறதில்ல கேளாமல் கொடுப்பது கேளாமல் குடிப்பது அதனால அவர் உள்ளத்துல என்ன கருதுகிறார்னு தெரிந்து அது மாதிரி அதற்கேற்ப தான் கொடுத்துள்ளோம் அப்ப உள்ளத்துல இருக்கிறது எப்படி தெரியும்னாரு திருவள்ளுவர் ஐப்படாத அகத்தது உணர்வானே தெய்வத்தோட குழம்பு ஒருவனை பார்த்த மாத்திரத்தில் உள்ளம் இன்னதான் கருதுகிறது என்பதை அறிந்தவனே மனுஷன் கருதாதா தெய்வம்னு கருது அப்ப ஐயப்படாத அகத்தது உணர்கின்ற அருமை குறிப்பும் இவர்களுக்கு உண்டு ஆதலால் அந்த குறிப்பறிந்து கொடுக்கும் இப்படி எல்லாம் இருக்கின்ற பெரியவர் என்று சொன்னார் இனி ஒரு ரெண்டு படியே பெற்றுவோம் அருமையான மனைவியார் அவருடைய பெயர் தெரியல ஆனால் அதை பற்றி சொன்னார் மழைக்கு உதவு பெருங்கின் அந்த அம்மா நல்ல கற்புடையவள் அந்த கற்பை சொல்லுகின்ற பொழுது அந்த பாரம்பரிய மரபு நிலையை மாத்த மாட்டாங்க உதவு பெருங்கு அந்த கற்பை எதுக்கு உதவும் தெய்வம் தொழால் பொழுநல் தொழுதழுவாள் பெய்யன பெய்யும் மழை இந்த குரலுகள் வேற மாற்றோன்னா மரபரியாதவள் அர்த்தம் தமிழ் மரபு தெரியாதவர்கள் என்ன பண்றது மாத்துறது மழை பெய்யன்னு சொன்ன உடனே எப்படியோ அது நன்மையானவள் இதெல்லாம் ஒரு கதை கதை திருக்குறள் அதுக்கு குறையல்ல பெய்யன பெய்யும் மாடி பெய்யனை பெய்யும் மாடிதான் அதில் ஒண்ணு மாற்றம் இல்லை இல்லன்னா இதெல்லாம் எங்க மாதிரி மழை கூதாவு வேண்டாம் களித்தொகையில ஒரு வரி களித்தொகையில சங்கலிக்கத்திலே சொல்றேன் சங்கலிதில பெருமழை தர வேண்டில் தருகிற்கும் பெருமையலே கலித்தொகை இந்த மழை உனக்கு இந்த வேணும்னு சொன்னா அப்படியே தருவாளே உலகத்துல இருக்கினால் மழை லட்சம் சரியா போயிச்சு தெய்வம் தொடர பெய்ய பெய்ய முடியு அந்த இலக்கிய மரபு போயிடுது எத்தனையும் சிவம் அதனால சும்மா எதேனும் பேத்தப்படாது அது உரையாகாது ஆனா ஒண்ணு அந்த உடலை யாராவது தெரிவிக்கல சொல்றாங்க கிடையாது எழுதினாங்களே தவிர எழுதின ஆட்கள் அவங்க சார்ந்தவர்களே கூட அவ்வளவுதான் சிவா அது போட்டும் எனவே மழைக்குதவு பெருங்கற்பின் மழை பெருங்கற்பு என்று சொன்னால் சீக்கல் டு தெய்வம் தொடால் கொடநாள் தொழுதாள் என்ற குரல் அப்படியே மனதில் வச்சுக்கிட்டு பாடுகிறார் இது போல படன்கள் வைத்து பாடுகிறார் அந்த கற்பை பத்தி இவர் மட்டுமல்ல எல்லாம் கழித்து எல்லாம் திமிழி நிறைய வேண்டியதும் எனவே அப்படிப்பட்ட அந்த கருப்புடைய மனைவியோடு வாடுகின்ற பொழுது ஒரு அருமையான பெண்குடியை பெற்றெடுத்தாள் பெண்குடியை பெற்றெடுத்தாள் இங்க ஒரு அருமையான புரட்சி தான் இப்ப பொதுவா இவ்வளவு பெண் உயர்ச்சி எல்லாம் பேசுனா கூட சரி நம்ம வீட்டில மனைவி வந்து கருவுயிருக்கின்ற பத்தாவது இங்கு வந்துட்டு அப்பவே படகு படகு நடிச்சுக்குது ஏன் ஒன்று கடினப்படாம இந்த ஆன்மா அந்த குழந்தைய பெற்றெடுக்கணும் ஒன்று இன்னொன்று அந்த வந்து ஆண் குழந்த நேரம் தான் தேவலாம் சும்மா வெளியில மேல பேசினாலும் பிரயோஜனம் இல்லை ஆனா உள்ளதுல அதுதான் இருக்கு அப்படி இருக்கு அதனால அப்படி இருக்குது ஆன்மகனை பெற்றார் தேவலான்னு அப்படித்தான் இருக்கே தவிர ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் குடி பிறந்த என்ன என்ன அப்புறம் பிறந்த பிறகு வேற என்ன மனசை மாத்திக்கலாம் எது என்ன என்ன பரவாயில்ல அப்படி அப்படியே அப்படி மாத்திர நெஞ்ச தொட்டு சொல்லு சரிய ஆனால் நம்முடைய சேர்க்கலா பெருமான் ஒரு அருமையான அமைச்சு எல்லாரும் பெண்ணும் பெண்ணுன்னா பெண்ணுன்னா கொலை பண்ணி விடுறான் மக்கள் மக்களை பெண்களை பெண்ணா பிறந்த கொலையே பண்ணி விடுறானு அதனால இப்படி எல்லாம் இருக்கேப்பா அது சில சில இடங்கள்ல பசுமாடு காலக்கன்று போட்டு தானே கொண்டு ஏன்னா அவனுக்கு வேண்டியது பால் அதனால கடேரி கண்ணா இருந்தா தான் ஆனா கன்று வந்து பெண்கன்ற ஆயிடும் தான் வச்சுக்கோ இல்லையா தூக்கி சொன்னதான் இருக்கு நீயே வேண்டாத வெற்ற வேண்டியதான் ரொம்ப வேண்டி வேணா இந்த உலகத்துக்கு தனக்கு வேண்டாத வெற்றிடுவா உலகத்துக்கு வேண்டாத எத்தனையோ இருக்கு இப்படி எல்லாம் தீய கொடுங்கள் ஆனால் இங்க என்ன சொன்னா ரொம்ப அருமையா இந்த பெண்குடியை பெற்றெடுத்தாருங்கிறது காரைக்காலம்மையாரும் பெண் பிறந்தாங்க இங்க பெண் பிறந்தாங்க திலகவதியார் பிறந்தாங்க இப்படி பல பெண்மணிகள் பிறந்தார்கள் ஆனாலும் இங்கு சொல்லுகின்ற பொழுது ஒரு ஒரு அருமையா சொன்னார் பிழைக்கும் நேரி தமக்குதவ பிழைக்கும் நேரி தமக்குதவ பெண் கோடியை பெற்றெடுத்தார் ஒரு கருத்து உண்டு வடமொழி கருத்து ஆண்மகனை பெற்றெடுத்தாதான் அவனுக்கு புத்துங்குற நரகம் இல்ல பெண்மகளை பெற்றா ஒரு நரகம் உண்டு வடமொழி கருத்து நம்முடைய கருத்தெல்லாம் கிடையாது பிழைக்கும் நேரி தமக்குதவ பெண்கொடியை பெற்றெடுத்தார் மானக்கஞ்சாறு ஒரே ஒரு பெண் அந்த ஒரு பெண்ணாலதான் அவருக்கு வீடு பேரே கிடைச்சது நிறம் உண்டு கிடைக்கல ஆனா அதனால கிடைக்கல அதுக்கு ஏற்ற இடம் இந்த இடம் பெண்ணின் பெருமி பெண்ணின் பெருமிங்கிறமே இங்க ஒரு பெண்ணின் பெருமி பிழைக்கும் நேரி தமக்குதவ பெண் கோடியை இந்த கரையேறுவதற்கு ஏற்ற ஒரு பெண்மகளை பெற்றார் வீடு பெற இந்த எங்க மரபம் என்பது மற்றதான் நன்களும் நன்மக்கேறு நன்மக்கள் அவங்களுக்கு ஆனால் மக்கள் பேருங்கிற அதிகாரத்தில் பெரும்பாலும் மகன் தந்தை காட்டு நன்றி தந்தை மகர் காட்டு நன்றியெல்லாம் சொல்லுகிறாரு ஏன் சஸ்பென்ஸ் வைப்போம் ஏன் ஏன் இன்னைக்கு சொல்ல வேணாம் அடுத்த மாசம் எனவே எனவே மழை பிழைக்கும் நேரி தமக்கு பெற்ற எடுத்தார் பிழைக்கும் எதிலிருந்து பிழைக்கும் பிழைக்கும் ஒழியாது பறந்து பறந்து வந்து பிறக்கிற வரைக்கும் நீ முற்றாலதான் திருவள்ளுவர் பிறப்பெண்ணும் பேதமை நீங்க நீங்க நீ என்னை வரைக்கும் பிறக்கிறியோ அன்னை வரைக்கும் நாம் எப்பொருள் காண்பது அறிவு நீ சிறப்பொருள் செம்பொருள் காண்பு அறிவுடைய முட்டாள் தான் மணிவாசகர் புல்லாயிப் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விறகமாகி பறவையாய்பாகி கல்லாய் மனிதராய்பேயாய் கணங்களாய் பல்லசுராகி முனிவராய்த்தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் படிக்கும்போது திருவாசம் வரணும் திருவாசம் படிக்கும்போது திருக்குறள் வரணும் இல்லைன்னா பிறப்பெண்ணும் என்பது ஆண்ட இது என்ன இது ஆண்டா பேதனை இது போய் அது போய் அது போய் இது போய் இவர் போய் அதுவாய் அவர் போய் இவராய் இதுவே தொடர்பாய் வெறி போல ஒருதாய் இறுதாய் பலகோடியதாய் உடனே அவமாய் அழியாதி அருணாது ஏன்டா இப்படி இன்னைக்கு நீ இன்னைக்கு ஆளு நாளைக்கு பேயாய் நாளைக்கு பேப்பு நாளைக்கு இன்னொருத்தன இன்னொருத்தனா பிறந்துகிட்டே இருக்கே இதுதான் வேலையாட உனக்கு இவர் போய் அவராய் அவர் போய் இவராய் இதுவே தொடர்பாய் வெறி போல ஒருதாய் இருதாய் பலகோடியதாயின் உனக்கு எத்தனை தாயின் இந்த பிரிவில ஒரு தாய் தான் அதுக்கு முன்னில எத்தனை தாயும் எழுகடல் மணல அரைபடி அதிகம் மனதில் பெரியம் ஒருதாயிருதாய் பலகோடியதாய் உடனே அடியாதி அதுக்கு என்னையா செய்யணும்னர் முருகா மற்றவங்களாம் ஞானியில் போல வச்சு எப்ப பார்த்தாலும் முருகான்னு சொல்ல முடியாதுப்பா ஒரு தரம் தான் சொல்ல முடிஞ்சது இதே நீ வரவு கணக்கில் வச்சுக்கிட்டு எனக்கு ஆறு செய்யணும் ஒரு கால் முருகா பரமாகுமரா உயிர்கா என ஓதாருள்தாராய் சிறப்பெண்ணும் செம்பொருள் கண்டது பிறப்பெண்ணும் பேதமையை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் கண்ட பெரியவர் அருணகிரநாதர் ஆகவேதான் இவர்கள் இந்த பிழைக்கும் நேரி தமக்கு உதவ பெண் கோடியை பெற்றெடுத்தார் என்று சொன்னார் சரி இப்பொழுது பெண் பெண்கோடியை பெற்றெடுத்தார் இப்போ அதற்கு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பெண் ஆமா பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பின் நாம போடுறோமோ ஒல்லியோ அது ஓடிட்டுல இருக்கு அதனால திருவள்ளுவர் நாளென ஒன்று போல் காட்டி உயிரும் வாழ் வேற யாரும் சொல்லல திருவள்ளுவர் சொன்னார் ஏன்டா இது நாளாடாது என்ன வாழுடா அப்படின்னா எதசாமியா இருக்கும்னாரு ஒன்னையும் என்னையும் உலகத்தில் இருக்கிற உயிரும் வாழ்கின்ற வாழ்நாள அறுக்குதுடா உன்னி எட்டு தொண்ணூத்தெட்டு போயிச்சு ஆகஸ்ட் ஒன்னு போயிட்டுதுங்காத யாருக்கு போச்சு காலண்டருக்கு போச்சா காலண்டருக்கு போச்சு ஒரு தாள் காலண்டருக்கு மட்டுமா போச்சு உனக்கும் எனக்கு இந்த உலகத்தில் வாழ்ற உயிரிழக்கும் ஒரு நாள் போயிச்சுட அப்ப உன்னி எட்டை போது என்ன தெரியணும் உயிரியும் வாழ் அப்படி அது நாளாது வாழல்ல அப்படி சொல்லி அடிமைப்படுத்திய பெரியவர் திருவள்ளுவர் பின்ன நாலுன்னு சொல்றமே சாமி வெள்ளிக்கிழம சனிக்கிழமைனு அது நாளனை ஒன்று கோல் காட்டி அதான் ஒன்னே மயக்குது ஒன்னு என்னையும் கேட்டா ஆகஸ்ட் ஒன்னு ஒன்னு எட்டு போச்சு ரெண்டு எட்டு போயிச்சு மூணு எட்டு போயிச்சு பதினஞ்சு எட்டு இன்னைக்கு வருது அப்படி வருது கிருத்தியம் வருது அருமையா அருமையா நம்ம வந்து ஆரம்பிப்போடு பந்தரெட்டுங்களா முருகப்பெருமானுக்கு நமக்கெல்லாம் நல்லது செய்கின்ற பெருமான் எந்த ஈசன் இணையடி நீழல் நாம் வாடுகிறோம் அந்த பெருமாவை விழா கொண்டாடுவதற்காக இப்படிப்பட்ட நீண்ட நிலை போட்டு ஆடி கருத்தியை நம்முடைய தவத்திரு சுவாமியவர்கள் எல்லா உயிரினங்களும் அவர்கள் தினமும் அடிபட்டு படியாக காலத்திலிருந்து நெஞ்சம் உமக்கிய இடமாக வைத்தவர்கள் ஆனால் எல்லோரும் நமக்கு நெஞ்சம் உமக்கிய இடமாக வைக்க வேண்டும் என்ற பெருங்கருடையினாலே இப்படி எல்லாம் அருமையாக வைக்கலாம் அதனுடன் அவர்கள் செய்த பேர் நமக்கு கொடுத்த பேர் எனவே அதுபோல் அந்த உயிரும் வாழ் அது உணர்வார் பெரிய தெரியாம இருந்தேன் அது உணர்வார் சிறியவர் உணராதவனா போன்ற ரொம்ப அருமை அதுக்கெல்லாம் பரிமையாளர் என்ன அற்புதம் அதுக்கெல்லாம் வந்து நீண்ட நடிகை எழுதி அந்த ஒரு குரலுக்கு அந்த ஒன்றுகோல் காட்டி காட்டி என்னத்துக்கு ஒளிய ஒளியில் கொண்டாந்து எடுத்துறாரு வறுமையால் உரையில் காண்க சும்மா எழுதி என்ன சொல்லுங்க பாலது உணர்வார் பெரிய அதுக்காக ஒன்ற பக்கம் எழுதினர் வேலை தெழுதினர் பாவ் தமிழம் படிப்பான் திருவள்ளுவருடைய திருவுள்ளத்தை உணர்வான் தானும் வாழ்ந்து பிரத்தியாருக்கு அந்த காட்டுவான் என்று நம்பினார் நம்பினார் அவ்வளவுதான் எனவே இப்படியாக பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பின் இப்ப அந்த குழந்தைக்கு பன்னிரண்டு ஆண்டாச்சு பனிரண்டு கிண்டல்லை முடியர் திருச்சி வானொலிய தொல்காப்பியர் நெறின்னு ஒரு அரை மணி நேரம் பேச சொன்னாங்க போன ஞாயிறு முந்தைய தொல்காப்பியர் கண்ட வாழ்வியல் நெறி பேச்சில பேசும்போது சொல்லுது எங்க கேட்க முடியுது வயது பதினாறு பெண்மகளுக்கு வயது பனிரெண்டு இந்த பதினாறும் பனிரெண்டும் இலர் தகுதியும் உரிமையும் வெறும் கதை இல்ல கதை இல்லை நம்முடைய பாட்டிகள் பலர் பன்னெண்டு வயசுல வாழ்க்கைப்பட்டவங்க இருக்காங்க வாழ்க்கைப்பட்டவங்க இருக்கிறாங்க ஏழு வயசுல வாழ்க்கைப்பட்டவங்களா இருக்கிறாங்க கல்வி கட்ட கற்க பதினாறு வயதுக்குள்ளதோடு இல்லாமல் ஒரு தொழிலையும் தெரிந்து கொண்டு ஒரு மனிதனாகவும் இருபத்தி எட்டு வயசு முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் ஏண்டா என்னே சொல்ல கூச எங்களுக்குமே கேட்க கஷ்டமா இருக்கு இவன் வந்து முப்பது முப்பத்தி வயசுல பிஹெச்டி முடிச்சு இவருக்கு வேலை கிடைச்சி இவர் பர்மனெண்ட் ஆகி இவருக்கு என்னை கல்யாணம் ஆகி என்னைக்கு உண்மையாக வருத்தமாகவே இருக்கு இந்த முதிர்ந்த படைகளை பார்த்து பார்த்து எல்லா இருபத்தேழு இருபத்தெட்டு முப்பது முப்பத்தொன்று வரைக்கும் கூட படிக்கிறது பாவம் இந்த பிஹெச்டி எல்லாம் எழுது என் படிச்சு என்னைக்கு வந்து பாதிக்கழம் ஆனால் பதினாறு வயதில் அப்படி வைக்கலாம் இன்னைக்கும் வைக்கலாம் சரியா ஐந்துல¡ ஒன்று சின்ன குழந்தைகளை போய் திணிக்க வேண்டியல கிண்டர காடலில் துணிக்க வேண்டியல விளையாடு வச்சு திணிக்க வேண்டியலாம் ஏபி சிடி எல்லாம் திணிக்க வேண்டியல ஆனா அவனாலாம் திணிக்க வேண்டியது நல்லா அஞ்சு வயசு வரைக்கும் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாக அது பாப்பா ஆனாடா விளையாடும் போது ஒருத்தொருத்த அடிச்சுக்கப்படாதடா கசம்னு மூஞ்சல் துப்பிக்காதீடா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாது பாப்பா இதெல்லாம் அருமையான பாட்டு அதெல்லாம் பாராட்டுறோம் இப்படிதான் வாழணும் ஐந்து வயதுல கல்வி வச்ச பதினாறு ஆண்டு சீக்குவெண்ட்டு ஆண்டுக்குள்ள அறிவு கல்வி தொழிற்கல்வி பொருள் திரட்டுகின்ற அளவுக்கு அந்த தகுதியும் படிச்சிருக்க அப்படி இருந்த காலம் சமுதாய காலம் பரபரப்பான காலம் சொல்றேன் காலம் நீ முப்பத்தஞ்சு வயதையும் உட்கார்ந்து எம்ஏவுக்கு எம்ஏ வந்து இருக்குப்படும் என்று அறிவு கல்வி தொழிற்கல்வி ஆன்மீக கல்வி தொழிலாதுன்னு தாத்தா இல்ல வாயினும் பகுத்த பக்கமோட ஊதியம் கருதிய ஒரு தரத்தானும் வாயில் படிப்பது அறிவு கல்வி கையினால் படிப்பது தொழிற்கல்வி ஊதியம் என்பது உயிர் பெற ஊதியம் ஆன்மீக கல்வி மூணு படித்தது அப்படியெல்லாம் சமுதாயம் வளர்ந்தது அஞ்சுல இருந்து பத்து வயசுக்குள்ள எண்ணும் எழுத்தும் கண்ணன தகவல் நல்லா அருமையா அந்த எந்த எத்தனை மொழியோ எடுத்தா ரெண்டு மொழியோ மூணு மொழியோ நல்லா பேச எழுத அருமையா கத்துக் எண் கணக்குக்கு சரியா இருக்கிறதுக்கு இந்த எண்ணும் எழுத்து வச்சு பத்துக்கு மேல நீங்க ஓரிரு ஆண்டுக்கு ரெண்டு ஆண்டுகளுக்குள்ள ஆசை எல்லாம் என்ன வருத்தப்படுவாங்க நான் என்ன பண்றேன் வரலாறுன்னு என்ன படிச்சுட்டே கொஞ்சம் நின்று பண்ணுவேன் வரலாறு என்னடா மூவியா ரெண்டு ஆண்டாதி ரெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் ஆண்டாங்க அப்புறம் கலப்பிரம் வந்தாங்க அப்புறம் பலவர் வந்தாங்க அப்புறம் மீண்டும் சோழர் வந்தாங்க அப்புறம் பாண்டியர்கைக்கு போயிடுச்சு கடைசியா இஸ்லாமியர் கொடுத்தோம் கொடுத்த உடனே அவரு அப்புறம் என்று யாரு விஜய ரெலுங்கர்கள் வந்து ஆண்டார்கள் அப்புறம் ஆங்கிலேயர் வந்துட்டாங்க அப்புறம் நாம இருக்க நாடு நமது தொடர்ந்தோம் இதை நீங்க என்ன ஒரு டூ டேஸ் சொன்னா போதும் நெட்டு மணிக்க வேண்டியது இல்லை அது போல நம்ம அடுத்த வரலாறு அடுத்த வரலாறு அது போல நில வரலாறு அருமையா ஜாகர்பி என்னன்னு சொன்னா இந்திய பெருநாடு எங்கடா இருக்கு தென்பலம் இது வடபழம் என்ன பார்க்குது கிழக்கு மேற்கு எல்லாம் வடக்கு அப்புறம் இப்படி வைத்து சயின்ஸ் உனக்கு வருகின்ற ஒளி பெருக்கு உனக்கு நீ வருகின்ற மின் விளக்கு கேட்கிற ஒளியும் ஒலியும் டிவி ஆட்டுவதற்கு மற்ற இதெல்லாம் எல்லாம் வச்சிருக்கீங்களே எல்லாம் அதை பற்றி மற்ற தெரி தெரி பேருந்துது ட்ரெயின் போகுது நீ இயக்கப்படுறதுல இல்லை தொழிலா தெரிஞ்சுக்க அஞ்சு டு பத்து மொழி பயிற்சி என் பயிற்சி பத்து டூ பனிரெண்டு இந்த மற்ற பயிற்சி எல்லாம் பனிரெண்டு டு பதினாறு என்ன வந்துடணும் தொழில் ஒரு தொழில் தெரியணும் உங்களுக்கு அந்த தொழில் தொடர்பு கொண்டு விட்டு கல்யாணம் ஆகும் போது இடையிலே பிரிவான் துல்லாபித்திலையும் இருக்கு வரைவீடை வைத்து பொருள்வெயில் பிரிதல் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆமா நாம காதலிச்சதெல்லாம் வைகாசி ஆணி ஆவணி எல்லாம் நிச்சயமா கல்யாணம் வச்சு ஆடி மாசம் இந்த கல்யாணத்தை ஒத்தி வச்சுட்டு பொருள்வயில் பிரிவான் யாரு பதினஞ்சு வயசு பத்து மாசம் இருக்கிறவன் அப்பா அம்மா கிட்ட பணம் வாங்குறதுன்ன எதுக்கு பணம் வாங்கணும்னு கேட்டா கல்விக்கு பணம் வாங்கலாம் கல்வி காலத்தில் இருக்கிற உடைக்கெல்லாம் பணம் நீங்க பதினாறு வயது வந்து திருமணம் வந்துட்டா திருமணத்துக்குரிய பணம் தான் சம்பாதித்தும் சொல்லவே 35 அந்த தொட்டும்ப கல்றசுறுப்படிச்சாங்க அதே போல ஐந்து வயதுல தொடங்கிய பெண்ணுக்கு பன்னெண்டு வயசுக்குள்ள என்னென்ன பயிற்சி தெரியணும் ஒரு வாழ்வியல் எப்படி ஒரு கணவன் எடுத்துக்கணும் மாமா மா அன்புடைய மாமனும் மாமியும் ஒன்பொருளும் நீ மறந்துருவா நம்ம மக்கள் எப்படி வளர்க்கணும் எப்படி சமையல் பண்ணணும் வயசுக்குள்ளா பண்ண தெரியுமா பூரி போட தெரியுமா தப்பா தட்டை தெரியுமா ஆடார் ஆடார அப்படி சுறுசுறுப்பும் விறுவிறுப்பும் இருந்த காலம் தொழுகாப்பியற் காலம் பிழைக்கும் நேரி தமக்குதவ பெண் கோடியை பெற்றெடுத்த அப்படிப்பட்டாங்க வயது பனிரெண்டு திருமணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு திருமணத்துக்கு ஒரு ஆடவனை பெற்றோரும் அவங்க தான் என்னுடைய கணவன் அப்போ இந்த பண்ட வயது பெற்ற இந்த பெண்குடிக்கு என்ன அருமையாக நல்ல இறைவுடைய திரு உணர்வு பெற்ற அடிவர் ஒருவர் அவரும் ஒரு அடியவர் அந்த அடியவருக்கு நிச்சயம் பண்ண அவர் யாரு பின்னால வரும் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் அவர் ஒரு நாயனார் ஏயர் கலிக்காமற் என்பவர் ஏயர் கலிக்காமற் என்பவருக்கு இந்த பெண்ணுக்கும் திருமணத்துக்கு நிச்சயம் பண்ணார் ஆவணி மாசம் சிங்கள கற்பனை மாதம் பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது புதன்கிழமை முழுமையான சித்தியோகம் நாள் முழுதும் எல்லா விதமான அமைப்பிற்கு தமிழர்கள் நம்ப நாள் பார்த்தவர்கள் இதெல்லாம் வடமொழியாளர் வந்து கற்பித்தது அன்று அப்படி சொன்ன தொல்காப்பியம் தெரியாதுன்னு அர்த்தம் நாளும் ஓலும் பிறவற்றி நிமித்தமும் காலம் பண்ணைய ஓம்படை தொழுகாப்பியம் நாலு புள்ளி தெட்பு சொல்லி அந்த இவனை மலையமான் திருமுடிக்காரியை பாட போறவங்க பரிசு பெறணும்னு சொன்னா நல்ல நாள் பார்த்து சித்தியோகம் பார்த்து கிழக்க சோளமா வடக்க சோழமா பார்த்து போண்டியதுல ஒரே மரண யோகம் முழுக்க அவன் கிழக்க இருக்கிறான்